வணக்கம் மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினையின் பொது அறிவு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து நான்காம் வகுப்பு மாணவன் டி சாய் சரவணன் நேற்றைய தின கேள்விக்கான பதில்களை காணலாம் ஒன்று முழுக்க முழுக்க உயிரி எரிபொருளால் இயக்கப்படும் ஒரு வணிக ரீதியான விண்வெளி ஏவுகணை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ள நாடு அமெரிக்கா இரண்டு சமீபத்தில் ஊலல் கண்ணோட்ட குறியீட்டை வெளியிட்ட அமைப்பு டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் மூன்று மௌண்ட் மெராபி என்ற எரிமலையானது இந்தோனேஷியாவில் அமைந்துள்ளது இனி இன்றைய தினக்கேள்விகள் ஒன்று உலகம் முழுவதிலும் பட்டினை அதிகம் நுகரும் நாடு எது இரண்டு சதுப்பு நில பாதுகாப்பு மற்றும் மேலாண்மைக்கான முதல் மையமானது எங்கு அமைக்கப்பட்டுள்ளது மூன்று த லிட்டில் புக் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் என்னும் நூலை எழுதியவர் யார் இந்த கேள்விக்கான பயில்களை நாளை பார்க்கலாம் நன்றி